நண்பர்களே நை நேரிப்பாற்ற கதை சொல்லும் இருபத்தி ஒன்றை வழங்குவது ஓடி நீ கண்டுபிடிச்சியா இது லண்டன்ல யூகேல ஜே கேளு நாவல் இந்த நாவல் நீ குற்றம் கண்டுபிடிக்கிற அதுவும் கிராமர் இலக்குனப்பிழையா ஆங்கிலத்துல ஆமா ஆமா இத பாருங்க எபிசோடுக்கு டம்பிள் டேஸ்ட் வில் எழுதியிருக்கீங்க இது தப்பு இது தப்பா என்னடா சொல்ற தலக்கறி தங்கராசு ஒரு கறிக்கடையில இருந்துட்டு உனக்கு இவ்வளவு ஞானமா என்ன என்ன என்ன மிஸ்டேக் சொல்லு பாப்போம் டம்பிள் டாஸ்ட் வில் ஒரு மனுஷன் எப்படி நீங்க எஸ் போடலாம் அது மட்டும் இல்லன்னு டம்பிள்ன்றது பாஸ்ட் கடந்த காலம் அவர் இறந்துட்டாரு அப்ப எப்படி வில் போடலாம் டம்பிள் டேஸ்னா அங்க பாரு கண்ணை வச்சு நில்ல பாரு அப்பாஸ்டி எஸ் போட்டிருக்கேன் டம்பிள் உடைய வில் அது மாதிரி இது வில்ன்றது வருங்காலத்து குறிக்கிற வில்லு கிடையாது அவர் எழுதின உயிலை பத்தி சொல்றதா இந்த எபிசோடு எதையாவது ஏதாவது பூசு பூசா குழப்பாத உனக்கு இங்கிலீஷ் உற்படியா தெரியாது எனக்கு இங்கிலீஷ் உருப்படியா தெரியாது தெரியாம ரகசியமா ஓட்டிக்கிட்டு இருக்க இங்கிலீஷ் நான் அவளை சொல்றேன்னு ஏதாவது குத்த கண்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஞானத்தை வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி இந்த மாதிரிலாம் மனத்தை வாங்கக்கூடாது சரியா கருத்து அமைச்சகத்தின் தலைவர் திடீர்னு சர்பிரைஸ் விசிட் கொடுத்து ஹாரி ரான் ஹெர்மியானிய தனியா கூட்டிட்டு போறாரு ஹாரிக்கு ஒரே குழப்பம் என்னோட நம்மளதான தனியா கூட்டு போய் டபுள் என்ன திட்டம் வச்சிருக்காரு அவர் எங்க போறாரு எங்க வந்தாரு தனியா கடைசியா சாகும் போது எங்க கூப்பிட்டு போறாருன்னு கேட்டுருப்பான் எதுக்கு மூணு பேரை கூட்டு போறாரு அதே தான் அதேதான் என்ன திட்டம்னு கேக்குறக்க தான் கூட்டு போயிருக்காரு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு யாரையுமே பின் தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு மூணு பேர் மட்டும் கூட்டிட்டு போய் தனியா ரூம்ல போய் கதை உள்பக்கமா தாளிடுறாரு அப்படின்னு ஒரு நடுவக்கு ஒரு சின்ன சேர்ல ரூஃபஸ் கிம்ஜியர் அமைச்சக தலைவர் உட்காறாரு எதுக்கு இருக்கிற சோபால மூணு பேரும் கஷ்டப்பட்டு உட்காறாங்க சரி சரி ரான் நான் மூலம் கூட தனியா பேசணும் நீங்க ரெண்டு மேல இருக்கிறீங்களா இல்ல இல்ல இல்ல எதுக்கு எந்த கிழவினாலும் மூணு பேட்டையும் கேளுங்க இல்லைன்னா இங்க வேண்டே தேவையே நீங்க எந்த கேள்விங்களை கேட்க தேவையில்லை நான் கிளம்புறோம் உட்காரப்பா உட்காரப்பா ரூபி ஸ்கிரிம்ஜியர் என்ன சொன்னாலும் ஒரு முகத்துல கொஞ்சமா கடுகுடு தெரியுது ஆரம்பத்துல இங்க எப்படி இருக்கிறாங்க சரி ஒரே அடியாவே கேட்டு தொலைற ரான்! உனக்கும் டம்பிள் இருக்கும் ஏதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கா பள்ளியில இருக்கும்போது ரொம்ப நல்ல பழகம் வரா அப்படின்னா இல்லையே ஹாரி கூட தான் எப்பயுமே ராணாடியே பேச்சை நிறுத்திட்டான் ஹர்மியாடியோட கஞ்சானையை பார்க்கும்போதே சொல்லாதன்னு நிறுத்துன்னு அவளோட கஞ்சாடை தெரியுது அவ இருந்தாலும் அளவுக்கு அதிகமா வளரிட்டு வந்து ஆ அது அது அதேதான் அதேதான் அப்ப உனக்கும் டம்பிள் இருக்கும் அவளோட குளோஸ் ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்பயே அவரோட கடைசி உயிர்கார் அதோட பாவரோட பல சொத்துகள்ல பல பகுதிகள்ல பள்ளிக்கும் லைப்ரரிக்கும் தானம் பண்ணும்போது உனக்கு மட்டும் ஏன் தனியா உயில ஒரு சொத்தை எழுதி வச்சிருக்காரு எனது எனக்கா என்ன அதிசயமா இருக்க டம்பிள் உயில் எழுதின விஷயமே எங்க உங்க யாருக்கும் தெரியாதா தெரியாது மினிஸ்டர் தெரியாது எங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அருமையா நீ ஹாரியெல்லாம் கேக்குறாங்க அப்ப உங்க பேர்ல உயில் இருக்கிறது உங்க பேர்ல பொருட்கள் இருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நியூஸ் ஆமா உயில் எங்களுக்கு எழுதி வச்சிருக்காருன்னா எங்களுக்கு பொருட்கள் எல்லாம் எழுதி இவ்வளவு நாள் என் கொடுக்கல கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு மேலாவது அது தெரியாத ஹரி ப்பத்த ஒரு நாளிஸ்டி செக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அவர் கொடுத்த பொருளால ஏதாவது தீய சக்தி இருக்கா இல்லையான்னு ஆனா ஒருத்தர் எங்களுக்கு சொந்தம்னு உயிரெழுதி வச்சுட்டா அதை எங்களுக்கு கொடுக்கணுமே மினிஸ்டர் உடனே கொடுத்திருக்கணுமே இவனால எப்படி தாமதப்படுத்துவீங்க இது தப்பாச்சே அமைச்சகத்தின் தலைவருக்கு உரிமை எந்த பொருளையும் டெஸ்ட் பண்றது அந்த உரிமை சட்டத்துல எக்காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா ஏதாவது தீய சக்திகளில் உழந்தவர்கள் தங்களோட தீய சக்திகளை அதுக்கப்புறம் தங்களோட சிஷ்யர்களுக்கும் தீய சக்திகளை போறதுக்காக பரிமாற்றம் பண்ணுவாங்களோ சந்தேகத்துல அதை செக் பண்றதுக்கா இந்த உரிமையை இந்த சத்தத்து சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கு ஆனா டம்பிள் என்னைக்குமே நியாயத்துக்காக போராடினவர் நியாய சக்திகளுக்காக சார்பான தீய சக்திகளுக்கு எதிரா போராடினவர் அவர் மேல எப்படி நீங்க சந்தேகப்படலாம் நீ என்ன சட்டத்துல நிபுணியாவியா இல்லிஸ்டர் நியாயத்தை தான் பேசுற சரி சரி உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல இந்த வில் படி இந்த பார் ஒரு பொருள் வில்லில் எழுதியிருக்கு பார் அப்படின்னு உயிர் எடுத்துக்காட்டு ரோனால்டு என்னுடைய டெலிமினேட்டரை என்னுடைய இறப்பிற்கு பிறகு என் சார்பாக ஒரு பரிசாக அவனுக்கு கொடுக்கிறேன் என் அன்பு பரிசு இது அப்படின்னு எழுதியிருக்கு எடுத்து கொடுக்குறாரு சரி முப்பது நாள் தான் முடிஞ்சு போச்சு முப்பத்தோரு நாளுக்கு அப்புறம் மட்டும் எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணாம டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு எப்படி கொடுத்தீங்க ஹரி சட்டப்படி முப்பத்தோரு நாள் தான் உங்களால ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் முப்பத்தோரு நாள் கூட ஏதாவது தீய சக்திகள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கொடுத்தே ஆகணும் தெளிவா ஓ ஃப்ரெண்டை எல்லா பதிலையும் வச்சிருக்காளே ரோன் என்ன டெலிமினேடர் என்ன பாது இந்த டெலிமினேட்டர் எதுக்கு கொடுத்துருப்பாருன்னு தெரியுமா எனக்கு எங்கெங்க தெரியும் இந்த டெலிமினேட்டர் வச்சு அவர் அப்பப்ப சுத்தி இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிருவாரு ஏதாவது ரகசியமா பேசணும்னா இருட்டு சுத்தி இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சு தான் யாருக்கும் தெரியாத மாதிரி சுத்தி எதுக்கு யார் கூட உங்களுக்கு மட்டும் தெரியணும்னு இருக்காங்க என்னால் ஏதாவது பண்ண முடியும் விளக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியும் இந்த வேலையை தான் ஏ இதுக்கு இந்த டெலிமினேட்டர் தேவையே இல்லையே இன்ஸ் இன்ஸ்டன்ட் டார்க்னஸ் பவுடர்னு ஒண்ணு வச்சிருக்கேங்க அதை மால்பா யூஸ் பண்ணி எல்லா டெத்தீட்டர்ஸையும் போனது உள்ள நுழைய வச்சானே திடீர்னு எல்லாத்தையும் இருட்டாச்சு யார் உள்ள ஓடி வராங்கன்னு தெரியாம நாங்க திருதுன்னு முடிச்சுட்டு எதுக்கு இந்த டெலிமினேட்டரை கொடுத்தாரு என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே புரியலையே மினிஸ்டர் சரி சரி ஏதோ உனக்கு கொடுத்துருக்காரு கொடுத்துட்டேன் அடுத்து கிரேஞ்சர் உனக்கு அப்படின்னு அடுத்த பில் எடுத்து உயில் எடுத்து படிக்கிறாரு அன்பு மாணவி மிஸ் ஹர்மியான் கிரேஞ்சருக்கு அவளுக்கு மிகவும் உபயோகமாகவும் மிகவும் என்டர்டெயின்மெண்டாகவும் இன்பர்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த தேல்ஸ் ஆஃப் த பீட் இல் தார்ட் இந்த கதை புத்தகத்தை என் அன்பு பரிசாக அளிக்கிறேன் ஹர்மியான் இந்த புக்க கண்ணீரோட கண்ணீர் வழி அடி வாங்குறா என்ன கிரேஞ்சர் இந்த புக்கை என்ன செய்ய போற எதுக்கு என்ன தெரியும் நான் ரொம்ப நிறைய புத்தங்கள் ஆர்வம் படிப்பேன் அதனால இந்த புக்கை கொடுத்தாலும் இந்த புக்கை நான் படிச்சதே இல்லையே இன்னும் எவ்வளவு பாசம் இருந்திருக்கார் கடைசி வரைக்கும் ஆனா ஹரிக்குரிய குழப்பம் இந்த புக்கை வச்சு என்னடா பண்ணப்பா எங்க என்டர்டெயின்மெண்டாவும் இன்ஃபர்மேட்டிவா இருக்குமா பொழுதுபோக்கு அம்சமாவும் இருக்கும் நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய முக்கியமான தகவல்களும் கொடுக்குமா இது ஏதாவது குழந்தைங்க புக்கு மாதிரி இருக்கு பிக்சர்ஸ் பார்த்தா ஒண்ணுமே புரியலையே ரான் அந்த புக் அப்படியே ஷாக்ல பாக்கிறான் அடுத்து வெயில் அடுத்த லைன் படிக்கிறார் அவன் முதல் பிடித்த குட்டேஜ் போட்டியில் முதல் முதலில் அவன் பிடித்த அந்த ஸ்னிச் சிறு பந்தை அன்பு பரிசாக அவனுடைய விடா அவனுடைய திறமைக்கும் பரிசாக அணிவிக்கிறேன் அப்படின்னு எழுதிருக்கு சரி விடாமுயற்சி திறமையா இருக்கட்டும் இந்த சின்னப்ப அந்த வச்சு நான் என்னையா செய்ய போறேன் திடீர்னு செத்து போயிட்ட எந்த ஆர்கெக்ஸ் எங்க இருக்குன்னே தெரியல இதை பிடிச்சு நான் என்ன செய்ய போறேன் யாரிக்குள்ளே குழப்பம் சரி கொடுங்க அப்படின்னு கை நீட்டான் இந்த அவ்வளவு சீக்கிரமா கொடுத்துருவேணா இதுக்குள்ள ஏதோ ஹிடன் மெசேஜ் இருக்கு ஹாரி என்னன்னு சொல்லு டம்பிள சும்மா எதையும் கொடுக்க மாட்டார் உனக்கு பர்நாள் அன்னைக்கு அங்க வெட்டினாங்களே கேக் அது அந்த ஸ்னிச் வடிவத்துலதான் இருந்தது அது நான் கிட்டச்சுல பெரிய சீக்கர் அது ஞாபகமா கொண்டு வந்திருப்பாங்க எனக்கு என்ன மினிஸ்டர் தெரியும் இல்ல இல்லதான் செய்தி இருக்கு ஸ்னிச்ச பத்தி உனக்கு என்ன தெரியும் கிரேஞ்சர் தோடு உணர்ச்சி ஞாபகங்கள் இருக்கும் எவ்வளவு கரெக்டா சொல்றா ஹாரிக்கு இன்னும் புரியல் தொடு உணர்ச்சி ஞாபகமா குட்டிச்சிவ விளாண்டதே இல்ல இவளுக்கு இவ்வளவு ஞானம் இருக்கா என்ன சொல்றனே புரியலையே என்ன திருதருக்கிற ஹாரி என்ன சொல்லுமையானே சொல்லு அதாவது இந்த ஸ்மிச்ச இந்த சின்ன பந்த செய்வாங்களே செய்யறவங்க கூட மந்திர மந்திரத்தால் தான் செய்வாங்களே தவிர அத கையால தொட மாட்டாங்க அந்த ஸ்மிச்ச ஒரு சின்ன கவரால ரேப் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க ஸ்னிச்சர் ரிலீஸ் பண்றவங்க கூட கை போட்டு அந்த ஸ்னிச்சை எடுத்துதான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஹாரிக்க தான் ஞாபகம் வருது நடுவுரா இருந்த மேடம் கூச்சு எப்பயுமே கையில ஒரு உரை போட்டுட்டு தான் எல்லா பந்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்ப யாருமே தொடாம ஸ்னிச்சை பிடிக்கிற யார் முதல்ல பிடிக்கிறாங்கன்னா அவனதான் அவன் அவன்தான் அதை ஃபஸ்ட் ஃபஸ்ட் தொடுவானா அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான் ஆமா ஆமா ஹாரி ஸ்னிச்சை யார் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஸ்னிச்சை முத முதல தோடுவாங்க அதை செய்யறவனும் மாயத்தால செய்யறனால அதை தொடமாட்டான் அத ரிலீஸ் பண்ற நடுவரும் கையவரை போட்டுதான் வச்சிருப்பாங்க அதனால அத பஸ்ட் பஸ்ட் யார் தொடுறாங்கன்றத அவங்க தொட்டவங்களோட சதையை அந்த தோலை அப்படியே ஞாபகம் வச்சிருக்க அந்த மாயத்தால் செய்யப்பட்ட செய்யப்பட்ட இந்த ஸ்னிச்சுக்கு ஞாபக சக்தி இருக்கு ஹாரே ஞானமா அப்ப முத முல தொட்ட உடனே ஞாபகம் வச்சிருக்க இந்த ஸ்னிச் அப்படி திரும்பவும் தொடும்போது ஏதாவது நடக்கணும் அப்படின்னு யாரிக்கிட்ட பாங்க ஹாரி வழி வர வழி நாம சேர்த்தா வாங்குறேன் கை நீட்டி எதுவுமே நடக்கல என்னப்பா எதுவுமே நடக்கல புரியலையே சரி சரி இன்னும் சரி எல்லாம் கொடுத்தாச்சு கிளம்பல நாங்க கிளம்பலாமா இரு நீதான் ஸ்பெஷல் ஆலாச்சே தம்பிடு ஒரு பொருள் எல்லாம் கொடுப்பாரு இன்னும் ஒயில் இருக்கு இதப்பா போட்டிருக்கு அந்த புனித வாழையும் அவருடைய வீரத்திற்கு பரிசாக எடுக்கிறேன் ஹாரி அப்படியே கை நீட்டான் கொடுங்க அதை எழுதியிருக்கல வடக்கு கொடுக்கணுமா வாழை கொடுக்குறதுக்கு அந்த டம்புள் யாரு அந்த வாழை சொத்த வச்சிருந்தோரோ வாழ் கிரைஃபெண்டர்ன்ற அந்த ஹவுஸுக்கு சொந்தமானது டம்புள்ரோட சொந்த உடம்ப அது உண்மையிலே வெளியடுத்துற யாருக்கும்ிம்பர் மீட்கும்போது வந்துச்சே அப்ப வந்துச்சு அது யார் வீரமா இருந்தாலும் அவங்களுக்கு வரும் அதுக்காக ஹாரி ஒரு தடவை வீரத்தால வரவிச்சிட்டான் அவனுக்கு சொந்தம் கிடையாது அதெல்லாம் கொடுக்க முடியாது சரி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா விடுங்க கிளம்பலாம்ல இரு இன்னும் என்னோட சந்தேகங்கள்லாம் முடியல ஏன் டம்பிள் உன்னை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணி உன்ன தேர்ந்தெடுத்து கைல்ஃபெண்டரோட வாழை கொடுக்குறா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கார் சொல்லு ஹரி உன்கிட்ட தான் சொல்லியிருந்தாரா எனக்கு என்ன தெரியும் நீங்களே ஏதாவது கற்பனையா ஏதாவது கதையை கட்டி வச்சிருப்பீங்களே அதை சொல்லுங்க கோவப்பட்ட கோவத்தை அடக்கிட்டு சொல்றாரு தீய சக்திகளின் தலைவனை கொள்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பல பேர் நம்புறாங்க டம்ப்டர் நம்பியிருப்பாரு அவனை கொள்ற ஒரே வழி அவர் சிலைத்தரனோட வாரிசு தீய சக்திகளின் தலைவன் வீர வாழ் வச்சுதான் அவனுக்கு முடிவு வரும்னு டம்ப்டர் முடிவு பண்ணிருப்பாரு கொள்றக்கா தேர்ந்தெடுக்கப்பட்ட பல பேர் நம்புற உன் அந்த வாழை ஒப்படைக்கணும்னு நினைச்சிருப்பாரு நல்ல கற்பனை எதிர்பார்த்த மாதிரி சூப்பரா கதை கட்டியிருக்கீங்களே ஏன் மினிஸ்டர் இவ்வளவு கற்பனை பண்ற நீங்க ஏன் அந்த வாழை எடுத்து ஆர் அனுப்பி எங்க வாழ்டமா தொழிஞ்சிருக்கானோ அவனுக்கு தெரியாம பின்பக்கமா போய் அந்த வாழ பின்பக்கமா அவன் முதுவுல சொரு சொருவி பார்க்க வேண்டியதுதானே ஒரு செத்து போயிட்டான வேலை முடிஞ்சிடும்ல அதெல்லாம் செய்யறதுக்கு துப்பு இல்ல மாச கணக்கா உட்காந்து வச்சு இந்த டெலிமினேட்டர்ல ஏதாவது தீய சக்தி இருக்கா அந்த புக்ல ஏதாவது தீய சக்தி இருக்கா இல்ல அந்த ஸ்டிச்சில் என்ன இருக்கு வாழ்னுக்குன்னு நோண்டிட்டு இருக்கிறாரு சுத்தி ரூம்ல ஜாலியா ஒரு என்ன மினிஸ்டர் தான் ரூம்ல உட்காந்துருக்காரு இதை பயங்கரமா திட்டம் போட்டிருக்கான்னு நம்பிட்டு இருக்கு இது நாலு பொருளை வச்சு இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தீய சக்தி இருக்காலியா இல்லன்னு வெள்ள எல்லாம் செத்துக்கிட்டு கிடக்குறான் வாழ்டை மோட்டால அடிபட்டு என்ன மூணு நாலு மூணு நாள் முடி என்ன பயங்கரமா துரட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமா நாசா கிடந்தேன் மேடம் முடி செத்துட்டாரு அவரு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அதெல்லாம் உலகத்துக்கு வெளியே தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இந்த நாலு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருங்க இதான் மினிஸ்டரோட முத இதுக்கு ஒரு அமைச்சகம் அதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சம்பளம் யார பாத்து என்ன பேசுற நிஷ்டிய நடத்தலுக்கு கத்து கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய ஐடியா அப்படின்னு கோவமா எந்திரிக்கிறாரு ஆமா நீங்க நடத்துறது லட்சம் தான் வெள்ள வெள்ளத்துலவே தெரியுதே பைத்திய கதத்துல மந்திரமா பேசாத உனக்கு என்ன தெரியும் நாட்டு நடத்துல பத்தி அதோட கஷ்ட நஷ்டங்கள் பத்தி மரியாதையா பேசு உங்களுக்கான மரியாதை நீங்க ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டீங்க ஒழுங்கா உங்களோட வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் பேசுறா அப்படின்னு ஹேரியோட நெஞ்சிலேயே மந்திரக்குள்ள எடுத்து அழுத்துறாரு சத்தம் கேட்டு பின்னாடி கதவு வேகமா துறந்து வருது என்ன சத்தம் என்ன சத்தம் என்ன உள்ள சத்தம் அப்படின்னு எல்லாரும் கதை உரைச்சிட்டு உள்ள வராங்க பார்த்தா ராணோட அப்பா அம்மா ஜின்னி எல்லாம் ஓடி வந்து அவர் கோவத்துல மந்திரக்குள்ள ஏரி சட்டையில வச்சதுல சட்டை அப்படியே ஓட்ட விழுந்துருச்சு இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் என்னோட நிதானத்தை எழுந்துட்டேன் ஆனா ஏரி உன்னோட நடவடிக்கை உன்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்கல என்னதான் நினைச்சிட்டு இருக்க உனக்கும் டம்புள் இருக்கும் மட்டும்தான் தீய சக்தியின் தலைவன் அடையணும்னு நோக்கமா எங்களுக்கெல்லாம் இல்லையா நீ கோபரேட் பண்ணு பண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன கோஆபரேட் பண்றது நீ ஒருபடியா ஒரு வேலையும் செய்யறது இல்ல நடக்கிற கட்டதெல்லாம் மறைச்சு மறைச்சு மூடி மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் கீழே வாழ் செத்து போயிருவானா ஒழுங்க வேலையை பாருங்க தேவலாத ஏதாவது ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது தெரியலன்னு என்னைய வந்து உயிரை வாங்கிறது உங்க கிளம்புங்க சார் ஒழுங்க வேலையை பாருங்க நீங்க ஹாரி சொல்லிட்டு இருங்க அவருக்குன்னு வந்து கோ வந்து நிதானம் தேர்ந்து ஏதாவது செஞ்சிருவாருன்னு பயத்துல அப்படியே ஹாரியை முறைச்சிட்டே நடந்து போயிட்டாரு எல்லாரும் பாக்குறாங்க ஹாரியோட சட்ட ஓட்ட வேண்டிருக்கு ரானோட அம்மா ஓடி வந்து இவ்வளவு தயிர் இருந்தா அப்படி செய்வான் எப்படி செஞ்சான் என்ன நடந்துச்சது என்ன ஹாரி நடந்தெல்லாம் சொன்னான் டம்பிளோட கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க எல்லாரும் அப்படியே ஷாக்ல பாக்குறாங்க அவர் செத்தும் இவ்வளவு பாசமா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்களே என்ன நைட் ரூம்ல எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஹர்மியானி ரான் எல்லாரும் அம்மா ஹர்மியானி புக்குமா நான் இந்த புக்கடிச்சதே இல்ல என்னது படிச்சது இல்லையா போட்டிருக்கு என்னது நம்ம மாய உலகத்துல எல்லா சிறுவர் கதைகளையும் பீட்டல்ஸ் தான் சொல்லுவோம் பீட்டுன்ற உயிரினத்துல இருந்து வந்ததுதான் இந்த சிறுவர் கதைகள்லாம் இந்த சர்பிடி பேபிடி இந்த மாதிரி கதைகள்லாம் கேள்விப்பட்டதே இல்லது இல்லையா என்னது சர்பிடி பேபிடியா என்னடா நீங்க ரெண்டும் மாய வளத்துல வளரல சாதா வளத்துல இருந்து சிறுவர் கதைகள் என்ன சம்பந்தம் வச்சிருப்பாரு இந்த எதையுமே நிறையா சொல்றது கிடையாதே நம்மளே தேடி கண்டுபிடிப்போம்னு ஏதாவது சிக்கலா ஏதாவது இந்த மூணு இதுக்கு கண்டுபிடிப்போம் ஆமா இருமையான எனக்கு ஒரு சந்தேகம் அந்த கிரைஃபரண்டோட வாழை வச்சுதான் ஹார்கக்ஸ் அழிக்க முடியும் ஹார்கக்ஸ் அழிக்க முக்கியமான ஆயுதங்கள்ல ஒண்ணு கிரைஃபரண்டோட வாழும்னு சொல்லியிருந்தோம் இப்ப அந்த வாழையும் இங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாம்போட பல்லையும் எங்கேயாவது போய் தேடி பிடிச்சு எடுக்கணும் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் குள்ள போக முடியாது அந்த பள்ளிக்குள்ளே நம்மளால போக முடியாது இப்ப என்ன பண்றது அதான் எனக்கும் தெரியலான் யோசிச்சிருக்கேன் சரி ஹார்ட் ஹார்க்ரஸ் அளிக்கிறது தான் கொஞ்சம் டிலேயே ஆகும் போல எல்லாத்தையும் ஆயுதங்கள்லாம் தேடணும் சரி வாழ்கிட்ட மட்டும் நினைச்சா உடைஞ்சிருந்த ஆன்மாவெல்லாம் பிடிச்சு ஒட்ட முடியாது திரும்பவும் முடியும் யாரும் முடியும் முடியுமா அதுக்கு என்ன ஏதாவது கம் இருக்கு அவ்வளோத்துல அதை தேடி கண்டுபிடிச்சா உண்டு கொடுத்தா ஒட்டிப்பானே ஒட்டனாரி அதுக்கு ஒரு முக்கியமான கம் இருக்கு அந்த கம்முக்கு பேரு கண்ணீர் என்ன கண்ணீர் ஆமா செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு இவ்வளவு கொலை பண்ணிருக்கோமேன்னு ஒவ்வொரு செஞ்ச ஒவ்வொரு கொலையும் நினைச்சு யாரை கொலை பண்ணா எப்படிப்பட்டவன் எந்த நிலைமையில கொலை பண்ணா அவனுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருந்தது நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்ந்து வருந்தி கண்ணீர் வடிக்கணும் அப்பதான் இருக்கிற ஆன்மாவாவது நாலஞ்சு துண்டுகளோ ரெண்டு துண்டுகள் அழிஞ்சிச்சு இருக்கிற துண்டுகள்லாம் ஒண்ணு சேரும் ஆனா அது சாதாரணமான விஷயம் இல்ல செஞ்ச தப்பன் நினைச்சு வருந்தி கண்ணீர் வடிக்கும் வடிக்கிறதுன்றது மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடியது மிக மிக மோசமான மனவேதனை அதெல்லாம் இந்த ஆள் செய்வான்னு எனக்கு தோணல வாழ்ட மட்டெல்லாம் திருந்தா ஜென்மம் அவன் அது செஞ்ச தப்ப நினைச்சு வருந்துருதா அது தம்பள் எதையோ நினைச்சு வருத்தப்பட்டிருக்காரு அவர் என்ன தப்புன்னு தெரியல செஞ்சாருன்னு தெரியல அப்படின்னு ஹாரிய வச்சிட்டு இருக்கிறான் அவர் அந்த தண்ணிய பாய்ச்சனை குடிச்சுட்டு அவர் வருந்தது எல்லாம் அறிக்கை ஞாபகம் அவர் என்ன அப்படி தப்பு செஞ்சிருப்பாரு கொலை பண்ண வாழ்ட மட்டே எதுவும் வறந்த வருத்தப்படுறதில்ல கொலை கொலையா பண்ணிட்டு இருக்கா இவரும் என்ன நினைச்சு வருத்தப்பட்டாரு மறுநாள் கல்யாண நாள் வந்தது கல்யாண நாளுக்கு ரெடி ஆயிட்டு ஹேரியை வழக்கம் போல பாலிஜூஸ் போஷன் குடிக்க வச்சு ஆள் மாறாட்டம் வச்சு வேற ஆளா மாத்தியிருக்காங்க இன்னைக்கு இந்த கல்யாண என்ன நடக்க போகுது ஏன் ஹேரியை இப்படித்த ஆள் மாறாட்டம் வச்சு வேற ரூபத்தில் வச்சிருக்காங்க இந்த கல்யாணம் ஒழுங்கா நடந்து முடியுமா இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா தொடரும்